பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஹுதைபியா உடன்படிக்கையும் அபு ஜந்தல் அபு பசீர் ரதியல்லாஹ் வன்ஹுமா ஆகியோரின் சம்பவங்களும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் உம்ரா செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தில் ஹிஜரி ஆறாம் ஆண்டு மக்கா நகர் நோக்கி சென்றார்கள் இதனை அறிந்த மக்கா நகர காஃபிர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மக்காவுக்கு வருவதை தங்களுக்கு இழிவாக கருதினார்கள் இதனால் வழியிலேயே நபி அவர்களை காஃபிர்கள் தடை செய்ததால் ஹுதைபியா என்ற இடத்தில் தங்க நேரிட்டது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்காக தங்களின் உயிர்களை தியாகம் செய்வதில் பெருமை கொண்டு அன்னாருடன் இருந்த சஹாபாக்கள் எதிரிகளுடன் போர் செய்ய தயாரானார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மக்காவாசிகளை கருத்தில் கொண்டு அவர்களுடன் போர் புரிய விரும்பவில்லை சமாதானம் செய்து கொள்ள வேண்டுமென்றே விரும்பினார்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் வீரத்துடன் போர் புரிய தயாராக இருந்தும் நபி அவர்கள் காபிர்களுடன் செய்த உடன்படிக்கையில் அவர்களுடைய நிபந்தனைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹிவசெல்லம் அவர்கள் காபிர்களுக்கு இவ்விதமாக விட்டு கொடுத்து உடன்படிக்கை செய்து கொண்டது சஹாபாக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை எனினும் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் கட்டளைக்கு முன் அவர்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பவர்களாகவும் கட்டளைக்கு வழிப்படுபவர்களாகவுமே இருந்தார்கள் ஹசரத் ஒமர் ரதியல்லாஹ் வன்ஹூ போன்ற வீரர்களும் நபி அவர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டனர் உடன்படிக்கையுடைய நிபந்தனைகளில் பின்வரும் ஒரு நிபந்தனையும் இருந்தது அதாவது மக்கா காஃபர்களிலிருந்து எவரேனும் ஒருவர் முஸ்லீமாகி ஹிஜரத்து செய்து மதினாவுக்கு வந்துவிட்டால் அவரை திரும்பவும் மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும் முஸ்லிம்களில் எவரேனும் இஸ்லாத்தை விட்டு மாறி அல்லாஹ் அப்படி ஆக்காமல் இருப்பானாக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துவிட்டால் அவர் மதினாவுக்கு திருப்பி அனுப்பப்படமாட்டார் இந்த உடன்படிக்கை இன்னும் எழுதி முடிக்கப்படவில்லை அந்த நேரத்தில் அபுஜந்தல் ரதியல்லாஹன்ஹு என்ற சஹாபி ஒருவர் சங்கிலியால் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்த நிலையில் தடுமாறிக்கொண்டே முஸ்லிம்கள் இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்ந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் பலவித துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார் முஸ்லிம்களின் பாதுகாப்பில் சென்றுவிட்டால் அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கு வந்து சேர்ந்தார் அபுஜந்தல் ரதியல்லா ஹொன்ஹோ அவர்களுடைய தந்தை சுஹைல் என்பவர்தான் அப்பொழுது அந்த உடன்படிக்கையில் காஃபிர்களின் தரப்பில் வக்கீலாக இருந்தார் அவர் அதுவரை முஸ்லீமாகவில்லை மக்கா வெற்றியின் போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் தமது மகனை அங்கு கண்டதும் அவருடைய கன்னத்தில் அரைந்து திரும்ப மக்காவுக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார் இந்நிலையை பார்த்த ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இன்னும் உடன்படிக்கை எழுதி முடிக்கப்படவில்லை ஏன் இந்த கட்டுப்பாடு என்று அவர்களிடம் கூறினார்கள் ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அபுஜந்தல் திரும்பவும் மக்காவுக்கே அனுப்பப்படத்தான் வேண்டுமென வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் பிறகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்காகவாவது இந்த ஒரு மனிதரை என்னிடம் கொடுத்துவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டும் அவர் தன்னுடைய பேச்சில் பிடிவாதமாகவே இருந்தார் அபுஜந்தல் ரொதியல்லாஹ் ஒன்பவர்கள் முஸ்லிம்களை நோக்கி நான் முஸ்லிம் பலவித துன்பங்களை அனுபவித்து இப்பொழுது இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் நான் மீண்டும் காஃபிர்களின் காஃபிர்களிடம் அனுப்பப்படுகிறேனே என்று வேதனையுடன் சப்தமிட்டு கூறினார் அந்த வேதனை குரலை கேட்டு முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் என்ன எண்ணங்கள் தோண்டியிருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான் எனினும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுடைய கட்டளைப்படி அபுஜந்தல் ரதியல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் மக்காவுக்கு திரும்பிச் சென்றார்கள் நபி அவர்கள் அவருக்கு பொறுமையோடு இருக்கும்படியாகவும் விரைவில் அல்லாஹுதாலா உம்முடைய துன்பங்கள் தீர வழிகாட்டுவான் என்றும் ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார்கள் ஹுதைபியா உடன்படிக்கை பூர்த்தியாகி மதீனா திரும்பிய பின் அபு பசீர் அதியல்லாஹ் வன்ஹூ என்ற மற்றொரு சஹாபி அவர்களும் முஸ்லீமாகி மதீனா வந்தடைந்தார் இதனை அறிந்த மக்கா காஃபிர்கள் அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக இரண்டு நபர்களை மதினாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உடன்படிக்கையின்படி அவரை மக்காவுக்கு திரும்பிச் சென்று விடுமாறு கூறினார்கள் அபு பசீர் அலி அல்லாஹு அவர்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் முஸ்லீமாகி இங்கு வந்துள்ளேன் என்னை காஃபிர்களின் பிடியில் சிக்க வைக்கிறீர்களே என்று வேதனையுடன் கூறினார் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரிடத்திலும் பொறுமையுடன் இருக்கும்படி கூறி இன்ஷா அல்லாஹ் விரைவில் உமக்கு வழிபிறக்கும் என்று ஆறுதல் கூறி அனுப்பினார்கள் அபு பசீர் உதியாஹொன்ஹோ அவர்கள் அவ்விரண்டு சஹா அவ்விரண்டு காஃபிர்களுடன் புறப்பட்டு சென்றார்கள் வழியில் அவ்விருவரில் ஒருவனிடம் நண்பரே உம்முடைய வாள் மிக நேர்த்தியானதாக இருக்கிறதே என்று புகழ்ந்து கூறினார்கள் புகழை விரும்புகிறவன் சிறு முகசூதி சிறிது முகசுதியில் தன்னை மறந்து மகிழ்ந்து விடுவது போலவே அவனும் உரையிலிருந்து வாளை உருவிக்கொண்டு ஆம் நான் பலர் இதனை பிரயோகித்து அனுபவம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வாளை அபு பசீர் அலி அல்லாஹ் கொடுத்தான் அவர்கள் அவன் அவ்வாளை வீசி பதம் பார்த்து முடித்தார்கள் பார்த்த அவனுடைய மற்றொரு நண்பன் அடுத்து தன்னையும் பதம் விடுவார் என பயந்து அங்கிருந்து வேகமாக ஓடிச் திரும்பவும் மதினா வந்தடைந்தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து என்னுடைய நண்பன் இறந்துவிட்டான் இனி அடுத்தவன் நான் என்ற விவரத்தை கூறினான் சற்று நேரத்தில் அபு பசீர் அதி அல்லாஹோன்ஹவர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் யார் அசூல் தாங்கள் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி என்னை அவ்விருவருடன் மக்காவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டீர்கள் தங்களின் பொறுப்பு முடிந்துவிட்டது பிறகு நான் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் அந்த மக்காவாசிகளுக்கும் எனக்கும் எவ்வித உடன்படிக்கையும் இல்லை அவர்கள் என்னை இஸ்லாத்தை விட்டு தடுக்கிறார்கள் அதனால் அதனால் தான் இவ்வாறு என்று கூறினார்கள் இதனை கேட்ட நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவருடன் உதவிக்கு யாரும் இருந்திருப்பின் இது போர் மூட்டக்கூடிய செயலாக அல்லவா அமைந்திருக்கும் என்று கூறினார்கள் ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய இவ்வார்த்தையை கேட்ட அபூ பசிர் ரதி அல்லாஹூன்கவர்கள் இப்பொழுதும் என்னை தேடிக் கொண்டு மக்காவிலிருந்து எவரேனும் வந்தால் நான் திரும்பவும் அங்கு அனுப்பப்பட்டு விடுவேன் என்பதை புரிந்துகொண்டு கொண்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் கடற்கரையோர பகுதியில் உள்ள ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிக் கொண்டார்கள் இச்செய்தி மக்காவாசிகளுக்கு தெரிந்தது ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்த அபுஜந்தல ரொதியல்லாஹ்ஹவர்களுக்கும் இச்செய்தி தெரிந்து காஃபிர்களுக்கு தெரியாமல் மறைந்து மறைந்து அபுபசீர் உதி அல்லாஹ் குன்கோவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இவ்வாறே புதிதாக முஸ்லீம் ஆவோரெல்லாம் அபு பசிர் ஒதி அல்லாஹ் போய் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் சில நாட்களில் அங்கு ஒரு சிறிய கூட்டமே சேர்ந்துவிட்டது சாப்பிடுவதற்கு ஏதுமில்லாது மரஞ்செடி கொடிகளும் மரஞ்செடி கொடிகளும் மனித நடமாட்டமும் இல்லாத மனாந்தரத்தில் தங்கியிருந்த அந்த தியாகிகளுக்கு எவ்வாறெல்லாம் துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான் எனினும் அந்த அநியாயக்காரர்களின் அநீதியான செயலால் துன்புற்று ஓடி எனினும் எந்த அநியாயக்காரர்களின் அநீதியான செயலால் துன்புற்று ஓடி வந்தார்களோ அவர்களை பழிவாங்கி திணறடிக்க செய்யும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் தங்கியிருந்த வழியாக வருகின்ற மக்கவாசிகளின் வியாபார கூட்டத்தினரை தாக்கி அவர்களின் பொருட்களையும் சூறையாடினர் இவ்வாறு பல வரை காசிர்கள் தாக்கப்பட்டதால் மக்கா பீதி அடைந்து பணிவாகவும் வேண்டுதலாகவும் அல்லாஹுவின் பெயராலும் உறவு முறையின் பெயராலும் வேண்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களிடம் ஆளனுப்பி இல்லாத அந்த கூட்டத்தினரை தங்களிடம் அழைத்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார்கள் ஏனெனில் இவர்களும் மதினாவில் இருப்பவர்களுடன் அந்த உடன்படிக்கையில் சேர்ந்து கொள்ளட்டும் மேலும் நமக்கும் போக்குவரத்திற்கும் வழி திறக்கட்டும் என்ற எண்ணத்தில் சொல்லி அனுப்பினார்கள் சரித்திர நூலாசிரியர்கள் எழுதியிருப்பதாவது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபுபசீர் உதயுல்லாஹ் உன்ஹவர்களுடைய ஜமாத்தினரை மதீனாவுக்கு வருமாறு எழுதிய அனுமதி கடிதம் அந்த கூட்டத்தினருக்கு கிடைத்தபோது அபுபசீர் உதயல்லாஹ்ஹாஹுன்ஹவர்கள் மரண நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் நபி அவர்களின் இக்கடிதம் அபுபசீர் அலி அல்லாஹொன்ஹவர்கள் கையில் இருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர் பிரிந்தது அல்லாஹுதாலா அன்னாரை பொருந்திக் நூல் புகாரி ஒரு மார்க்கம் உண்மையானதாக இருந்து அதனை பின்பற்றும் மனிதரும் அதில் உறுதியானவராக இருந்தால் எவ்வளவு பெரிய சக்தியும் அவரை அசைக்க முடியாது ஒருவர் முஸ்லீமாக அல்லாஹுக்கும் அவன் தூதரவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தால் அவருக்கு உதவி செய்வதாக அல்லாஹு தாலாவின் வாக்குறுதி இருக்கிறது